விவேகம் என்ற தலைப்பிலே தவ திரு உடுமலை தங்கவேல் அவர்களை உரையாற்றும்படி பணிவோடு மேடைக்கு அழைக்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி குரு பிரம்மா குரு விஷ்ணே குரு தேவோ மகேஸ்வர க குரு சாட்சா பறை பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பிரம பிரகாசம் பொருந்தியுள்ள இந்த கோவிலில் சுத்துராமலிங்க ஆண்டவர் மகிலே சுத்துராமலிங்க ஆண்டவருடைய சைதத்தினாலும் அருளினாலும் சிறுளஸ்ரீ மையப்ப சுவாமிகள் அவர்களின் முயற்சியாலும் அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த கைவல்லிய இரண்டாவது மாநாடு சிறப்புற நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளும் அப்பியாசிகளையும் மும்முத்துக்களும் மொத்தர்களும் ஆகிய உங்களுடைய பாதார வந்தங்களை வழங்கி காசி கோர வேண்டுகிறேன் இப்பொழுது எங்களது பொள்ளாச்சி போடிவாளையம் தலைமை தத்துவஞான சபை கோவை மாவட்ட தலைமை தத்துவம் சார் சபையிலிருந்து எங்களது பொருளாளர் அம்மா மாணிக்கதாய் அம்மா முன்னிலே இந்த இரண்டாவது நாள் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது அந்த சூழலே அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் அவருடைய கருத்துக்களை சுருக்கமாக எழுதி என்னிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் அதை தங்கள் முன் வாசிக்க விடுகிறேன் கே மாணிக்கிதாயம்மா தலைவர் கோவா மாவட்ட தலைமை தத்துவான சபை ஓலிவுடையம் அம்மா அவர்கள் வரைந்து கொடுத்துள்ள மலரின் மலர் சிறு மடல் மூலம் தங்களுக்கு வரைகிறேன் நான் யார் என்று உணர வேண்டும் மனித பிரிவைக்கு வந்த ஒவ்வொருவரும் நான் யார் என்று உணர்ந்தே ஆக வேண்டும் அரை பெரும் ஜோதி நமக்கு மனதைப் பிறவை கொடுத்துள்ளார் நாம் ஒவ்வொருவரும் ஆத்மவிசாரம் செய்தே ஆக வேண்டும் அப்படி ஆத்ம விசாரம் செய்தால்தான் நான்கு வேத பொருள்களை உணர முடியும் நான்கு வேதங்கள் வருமாறு திக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் மற்றும் அதரவணவேதம் விக்வேதம் வர்கானம் பிரம்மம் லட்சணம் கெட்ட ஜீவனை லட்சணம் உடையவனாக செய்கிறது இதுவே லட்சண வாக்கியம் யசுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி அபியாச உள்ளது நான் பிரமமாகவே உள்ளேன் மூணு சாம் தத்துவமசி என்று கூறுகிறது தோம்பதத்தையும் தத்பதத்தையும் அசுபதத்தையும் உபதேசிக்கிறது உபதேச வாக்கியமாக உள்ளது நாலு அதரவண வேதம் சாட்சா்கார வாக்கியம் நாம் அர்ப்பண் ஜோதியோடு அடையும் ஐக்கியத்தை சொல்கிறது இப்படி ஐக்கியம் ஆவதால் நீக்கி ஆனந்தத்தில் இருப்போம் நமக்கு தாண்டவராய சுவாமி அவர்கள் கைவிழி நவதீதத்தை ஆக்கி கொடுத்துள்ளார்கள் ஆயிரம் முதல் பாடல் பாடல் தொடங்கி ஏழு பாடல்களிலேயே நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் நாம் அனைவரும் கைவிழி நவதீதம் ஒன்றையை படித்து உணர்ந்து ஜீவனை சேவமாக்குவோம் என்று சொல்லி நாம் அனைவரும் அருட்பெருஞ்சோதியாகிய ஆனந்தோ பிரமோமாக ஆகுவோம் என்று கூறி விடைபெறேன் இப்படிக்கு மாணிக்கம் தலைவர் கோவை மாவட்ட தலைமை தத்துவஞான போடி வளையம் இவ்வாறு எங்களுடைய தலைவர் இந்த மடலை தங்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் அடுத்து எனக்கு பேச இந்த சபையிலே வாய்ப்பளித்தமைக்கு இந்த கோவிலூர் மனாலயம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் எனக்கு பேச அளித்திருப்பது பஞ்சகோஷ விவேகம் அதாவது பஞ்சகோஷ விவேகம் என்ற தரப்பை கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சகோஷம் என்றால் இந்த ஜீவனுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசங்களே அதாவது ஒன்று நித்திய பொருள் இன்னொன்று அனத்திய என்றால் இருப்பது போல இருந்து இல்லாமல் போவது உதாரணமாக சூரியன் நீரிலே நீரெல்லாம் ஆவியாகி சூரிய ஒளியிலே நீர் ஆவியாகி மேகமாகி அந்த மேகமே சூரியனை மறைக்கிறது அதீ சிவமாக ஏகநாயகத்திலே ஒன்பது சக்திகளாக அபிநமாக அஞ்சு சக்தியும் நாலு சக்தியும் இருந்து கொண்டு அதிலே அந்த அதீத சிவமாகிய ஏகநாயகன் ஆறுடமாயும் உப உபகமாய் உபகதமாயும் ஆரிடமாயும் விசிஷ்டமாயும் வெளிப்படும் போது உபகத சேதனத்துக்கு சர்வசாட்சி என்றும் உபகத சேதனத்துக்கு சுத்த பிரமம் என்றும் ஆருட சேதனுக்கு சர்வசாட்சி என்றும் விசிஷ்ட சேதனத்துக்கு பரபிரமம் என்றும் பராசக்தி என்றும் ஒவ்வொரு அபிநாசக்தியிலும் பராசக்தி பரபிரமத்திலிருந்து அதே மாதிரி உபகதமாகி ஆரிடமாயி விசிஷ்டமாகும் போது சத்துரவசக்தி சித்துரவசக்தி என்றும் அதிலே ஆருடமான பிரமங்களுக்கு தேஜோமயர் பரமானந்தர் அப்படி என்ற பெயர்கள் உருவாகின்றது அப்படி அந்த தேஜோமயர் பரமானந்தர் அப்படி என்ற அந்த பெயரோடு வந்த அஞ்சு சக்திகளே ஆயுதமான அந்த சிவத்துக்கு சச்சிதானந்த சிவம் என்று பெயர் வர உள்ளது அப்படி அந்த சச்சிதானந்தம் என்ற அந்த பெயரோடு இல்லை உண்ட அந்த பரம்பரவத்துக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைக்காமல் தன்னை தானே காட்டக்கூடிய ஓசார்ந்த உபகார பரமானந்தர் தேஜோபை இந்த பிரம்மசுரூபம் ஒளி என்ற வார்த்தையும் இருள் என்ற வார்த்தையும் வேற வேற ஆனால் இது ஒளி இது இருள் என்ற இரண்டு வாக்கியத்துக்கும் இந்த இது இது என்ற ஒரு வார்த்தை சேர்க்கி சொன்னால்தான் அதனுடைய அர்த்தம் புரியும் அந்த இது என்ற அந்த பொருளே அந்த அதீ சுகமாகிய ஏகமாகிய உணர்வு ஜோதியாக உள்ளது அந்த உணர்வு ஜோதியை உணர்த்துவதற்குத்தான் இந்த அஞ்சு சக்திகளும் துணையாக உள்ளது இல்லை என்றால் அந்த பிரம்மத்தை நாம் அறியவே முடியாது ஆனால் அந்த சந்தி சச்சியினுடைய நிழலே அபிநாஷ் சச்சிய வராசத்தியனுடனே நிழலே மூலப்பிரிதி என்றும் சத்துருப சச்சியினுடைய நிழலே இந்த மாயை என்றும் சித்துரூப சத்தியருடையிலே அவித்தை என்றும் ஆனந்த சத்தியருடையிலே அஞ்ஞானம் என்றும் மாறுபட்டு வேறுபட்டு காட்டுகிறது இந்த பஞ்சகோஷ விவேகம் பஞ்ச கோஷங்கள் இந்த ஜீவனை இந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தன்னுள்ள தன்னைத்தானே மறைத்துக்கொண்டு உள்ள எப்படி அந்த சூரியனை மேகம் மறைத்தது போல இந்த பஞ்ச இந்த வரைபிரபத்தை மறைத்து அது எப்படி என்றால் அஞ்சு விதமான கோஷங்களாக இந்த உடலே உருவெடுத்து கொண்டிருக்கிறது ஒன்று அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் என்பது உடம்பையே அன்னமய கோஷமாக குடிக்கிறது அன்னமயம் என்றால் மண்ணிலிருந்து அன்னம் வருகிறது அன்னத்திலிருந்து உடம்புக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறது அந்த ஆகாரத்தினாலே அந்த உடம்பே அன்னமே குழம்பாகி அதுவே அறு அறுபது நாளில் ரத்தமாகி அறுபது ஆறு நாளில் ரத்தனாகி அறுபது நாளில் விந்தாகி ஒரு ஆணும் தண்ணும் சம்பந்தப்பட்டு அந்த சம்பந்தத்தினாலே உடல் கருவாகி பருத்து பிறந்து இழைத்து நொறுங்கி இப்படி ஒவ்வொரு தன்மையாக ஆறு தன்மைகளே அந்த உடம்பு நசிஞ்சு போய் பழையபடி பஞ்சபூதங்களாக மாறுகிறது ஆனால் இந்த உடம்பு அன்னம் இல்லையே இந்த உடம்பு இல்லை அதனால் அதற்கு அன்னமய கோஷம் என்று பெயர் அடுத்து பிராணமய கோஷம் இந்த பிராணமும் கருமேந்திரிகளாகிய கை கால் வாய் இப்படி மலஜலம் கழிக்குள்ள கருவிகளெல்லாம் சம்பந்தமாகும் போது அது இயங்கி வைக்கிறதுக்கு இயங்கி வை இதை இயங்குவதற்கு புராணம் இல்லை என்றால் அது இயங்காது அதுபோல இந்த புராணனும் இந்த கருவிகளும் சேர்ந்து அது இயக்கக்கூடிய சக்தியாகி இருக்கும் அதாவது கிரியா சக்தி என்று அதை சொல்லுவார்கள் அப்படி அந்த கிரியா சக்தி என்று அந்த கிரிகை செய்யும்போது தன்னை தனக்கு வெளிப்புற வெளி வெளிப்படாக இருந்து அந்த கிரிகளை செய்வதனாலே அது பரமாத்மாவை நாம் தரிசிக்கப்பட்டாமல் தடுக்கின்றது அடுத்து மனோமய கோஷம் மனமும் ஞானேந்திரியங்களும் சம்பந்தப்பட்டது இந்த மனோமய கோஷம் என்பது மனம் ஒன்று நினைக்கும் இல்லை என்றால் மறைக்கும் ஒன்றே நினைத்து அடைய முடியவில்லையே என்று இயங்கும் அல்லது நினைத்ததை அலைந்துவிட்டோம் இன்னொரு தொழிலை அடைவோம் என்ற இச்சைப்படும் அப்படி அந்த இச்சைப்படத்திற்கு எதுவாக இந்த புராண அதாவது அந்த கரணம் என்பது அபஞ்சீகர அபஞ்சீகர பூதம் அபஞ்சீகர போதம் என்றால் அஞ்சும் ஒரு தொழிலை சேர்ந்து செய்வது மனம் செய்தால் மனம் உள்ளம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற ஐந்தும் சேர்ந்தே ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதே மாதிரி பஞ்சீகரம் என்பது அந்த இந்திரியங்களாவது கண்ணு செய்வதை காது செய்யாது காது செய்வதை நாக்கு செய்யாது நாக்கு செய்வதை தோல் செய்யாது அப்போது அந்த மனமாகப்பட்டது எந்த ஞானேந்திரியங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குதோ அதுலேயே போய்விடும் அப்போது அப்படி போகும்போது அது அதனுடைய இச்சையிலேயே போய் வெளி உலக விஷயங்களில் போய் அந்த பரமாத்ம சேதனத்தை தோற்ற விடாமல் மறைத்து விடுகிறது அடுத்து விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்பது சம்பந்தப்பட்டது பெரும்பாலும் விஞ்ஞானமய கோஷம் வெளியிலே இருக்கக்கூடிய விஷய பார்த்தாலும் அது நிச்சயத்தோட இது இது சரி இது தவறு என்ற நிச்சயத்தை முடிவு செய்துவிடும் அதே மாதிரி அந்த விஞ்ஞானமயன் உள்ளேயே பார்க்கும்போது உள்ள சமாதி வசதியிலேயோ அல்லது சுளுத்தி அவஸ்தையிலேயோ நாம் திருப்பி விடப்பட்டால் அது அந்த ஆனந்தமய கோஷத்தோடு சம்பந்தப்பட்டு ஜீவன் அடைவதையும் ஆனந்தப்படுவதையும் அது ஆழ்ந்திலே ஜ ஆனந்த வெளியிலே வந்து ஆனந்தமாக இருந்த விஞ்ஞானமயம் தன்னுடைய நிசஸ்வரூபத்தை வரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது அந்த பரபரமாக நிசஸ்வரூபம் சமாதி அவத்திலே இருந்து கூட அந்த சமாதி அப்து அந்த விஞ்ஞானமயம் போனாலும் கூட வரபுரத்தை உணர்வதில்லை ஏனென்றால் அஞ்ஞான விருத்தியில சம்பந்தப்பட்டு விட்டது அப்போ அந்த விஞ்ஞான மயனும் பரபிரமத்தை உணர்த்த முடியாமல் தடுக்கின்றது அப்படி அதை விட்டால் அதுக்கும் பேர ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்பது அவித்தியும் பரமாத்மா சேதனமும் சம்பந்தமாகும் காலத்திலே அவித்தியிலே ஒரு விருத்தி உண்டாகிறது அந்த விருத்தி விருத்தி அவித்தி பரமாத்மா இந்த மூன்றும் செய்த அங்குறது ஆபாச ஜீவனாகிய கொண்டு உற்பத்தியாகிறது எப்படி மஞ்சள் சுண்ணாம்பு ரெண்டையும் கறந்தால் அங்கே ஒரு சிவப்பு உற்பத்தி ஆகுது அதுபோல இந்த அவித்தை என்கின்ற ஒரு இருளும் பரமாத்ம சேதனமும் ரெண்டும் அங்கே சம்பந்தமாகும் போது அந்த பரமாத்மா சேதனம் அந்த அவித்தியில் படும்போது அந்த இடத்துல ஒரு விருத்தி ஏற்படுது எப்படி சுண்ணாம்பும் மஞ்சளும் க கலக்கிற போது ஒரு சிவப்புங்கிற ஒரு விருத்தி ஏற்படுது அதுபோல் அந்த அவித்தியில் ஒரு விருத்தி ஏற்படுது அந்த விருத்தியில் இந்த பரமாத்ம சேதத்தினுடைய பிரதிபிம்பம் பெயர் இந்த அன்ன மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற இந்த அஞ்சு கோஷங்களும் அந்த ஜீவனை தன்னை அறிய ஒட்டாமல் தடுக்கின்றது இப்படி இந்த அறிய ஒட்டாமல் தடுத்து வேதனைப்பட்ட ஜீவனுக்கு இவன் நித்திய பொருள் எது அனித்திய பொருள் எது சத்து பொருள் எது அசத்து பொருள் என்று பல ஜென்மமாக அதை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து தன்னிலைக்கு வந்து கடைசியில் இந்த விஞ்ஞான வயகத்தில் வந்து தன்னிலையை உணர்றான் ஆனால் சுழ்த்தி அதிர்ச்சியில் போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் வெளிவந்தவுன்னே அந்த ஆனந்தம் மாறி விடுகிறது அப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது எப்படி நாம அண்ணாவும் சுளித்தே வச்சு போய் அப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த உடல் இருக்கிற சளிப்பெல்லாம் மாறி போயிடுது மறுபடியும் அந்த வெளியே வந்து நாம் அந்த ஆனந்த அனுபவிச்ச உணர்வும் இருக்குது அனுபவிச்ச அனுபவம் இருக்குது இருந்தாலும் அந்த நிலச்சி நிற்க முடியலையே நாம அங்கேயே நிலைச்சி நின்றுட்டா இந்த கவலையே இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வுல பல ஜென்ம இதை அறியோணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி அறிஞ்ச விழி தெரிஞ்ச வழி போய் கேட்கலான்னு சொல்லி ஒவ்வொரு குருமாராக போய் கேட்டான் கேட்கும்போது ஒவ்வொரு குருமார்களாக வந்து ஏழு குருமார்கிட்ட போனான் நசித்த குரு இப்படி போதனை குரு சாதன குரு அப்படின்னு சொல்லி ஏழு பேருக்கிட்ட போனால் இந்த ஏழு பேர்களும் ஒருத்தர் தத்துபத்தி எல்லாம் சொல்கிறாங்க கடைசியில் முத்தியாளர்களுக்கு வழியை சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுற நாங்கள் அச்சமாச்சி சொல்லி கொடுக்குறாங்க எல்லா வளங்களையும் சொல்கிறாங்க ஆனால் முத்தி அடைய சொல்லலை இப்படி ஏழு பேர்த்துக்கிட்ட போய் போய் கடைசியில் இந்த நித்தியமாக இந்த சொகத்தை நாம் அனுபவிக்கிற வழி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அடுத்த பல பிறகு எல்லாம் இப்படியே வேதனைப்பட்டு அப்புறம் போகிறேன் இந்த குருவிலையெல்லாம் நம்மனா ஆகாது இந்த குருவுக்கு மேலே யாரோ ஒரு குரு இருக்கிறாங்க அவங்கள தான் தேடி நான் போய் பார்த்து அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாலு வேதங்களே எழுதின ஈஸ்வரனே இவனுடைய நிலையை பார்த்து சர்க்குருவாக மாறி எப்படி மாணிக்க வாசருக்கு குறிந்த பகுதிகளை வந்து அந்த சிவனே அருள் செஞ்ச மாதிரி இப்போ வள்ளலாருக்கு எப்படி ஜோதியில் அருள் கொடுத்த மாதிரி அந்த ஈஸ்வரனே இவனுக்கு கருணை இவனுக்கு வெளிப்படுறார் அப்போது இந்த இடத்துல அந்த சர்க்குரு இருக்கிறாரு அப்படிங்கிறவன் தகவல் தெரிஞ்சு அவன் போகிறான் போனவன் ஆணவின் மனைவி மக்கள் அத்தைய நடைகள் மூன்றில் கானவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணம் சென்று ஞான சற்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அப்போது அந்த குருவத்தில் இருக்கிறான்னு இவனுக்கு தவல் தெரிஞ்ச உடனே இவனுடைய மன பல கு பல ஜென்ம தும்பப்பட்டு தும்பப்பட்டு இருந்தவனாச்சா இவனுக்கு என்னடானா எப்படியாவது போய் அந்த குருவை பார்த்துறான்னு அப்படிங்கிறதுக்காக வேண்டி காணலில் வனத்தில் வலையில் ஒரு மான் சிக்கி பல மான்கள் ஆண்மானும் பெண்மானும் சிக்கி அந்த வேடனாகப்பட்டவன் அந்த மானலியெல்லாம் காலை வெட்டி வெட்டி வெளியெழுத்து போடுறான் கடைசியில் ஒரு செனமான் பெண்மான் இருக்குது பாமை இது வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அது சும்மா காலை வெட்டாமல் எழுத்து போட்டுறான் அப்படி போட்டு அந்த பெண்மான் ஆகப்பட்டது வலையிலேருந்து தப்பிக்குது தப்பிச்சு போகும்போது அதனுடைய உணர்வு எப்படி இருக்குது சிக்கனா வலையில் சிக்கனா காலை வெட்டி போட்டு உயிர் போயிடு எப்படியாவும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய சக்தியெல்லாம் ஊட்டி ஓடுது இப்போ இந்த ஜீவனை பல கோடி ஜென்மமாக இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டு சுளுத்திய வச்சுருக்கிற சுகம் ஏன் சாக்கரவத்தில் நம்ம அனுபவிக்க முடியல இது அனுபவிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கடை குரு கிடச்சி போட்டா எப்படியாவது போய் பார்த்துருணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு வேகத்தில் அவன் போன வெறுங்கையில் போகாமல் குருவுக்கு எது கொடுத்தா சந்தோஷப்படுவார்ங்கிறது விசாரித்து அந்த பொருளை கொண்டு விட்டு அப்படி போகும்போது விவேகம் வைராக்கியம் சர்க்க சம்பத்து மும்மூச்சு தத்துவம் அப்படிங்கிற நாலு சாதனங்களும் கைவரப்பெற்று அதையும் கொண்டுட்டு வெறுங்கியில் போகாமல் அந்த குருவை போய் பார்க்குறேன் குருவு அமைதியை உபேசிச்சுட்டு இருக்கிறாரு சீடர்கள்லாம் அவங்கள போல அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இவர் தான் சரியான குரு நம்மளுக்கு இதெல்லாம் உபதேசத்திற்கு இந்த பஞ்ச கோஷங்களை அழிக்கிறதுக்கும் தான் சரியான குரு அப்படிங்கிற ஒரு அவனுக்கு ஒரு உணர்வில் நிச்சயம் பண்ணிட்டு அந்த குருவு கேட்ட போய் பார்த்துட்டு போய் அழுகிறான் அழுது நின்று வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் அய்யனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரச்சிக்க வேண்டுமென்றார் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை இரட்சிக்க வேண்டும் என்றார் அப்போ அந்த கோஷம்ங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொன்னா இந்த உடம்பே நான்கிற உணர்வு அது பாசம் இந்த உடம்பு மேல இருக்கிற பாசம் இந்த உடம்புக்கு இன்னொரு உடம்பு சேர்த்துது அப்போ ரெண்டு உடம்பு சேர்ந்த அந்த ரெண்டு உடம்பு மேல ஒரு பாசம் ரெண்டு உடம்பும் சேர்ந்து இன்னொரு உடம்பு உற்பத்தி பண்ணுது இது மூன்று உடம்புல இருக்கிற ஒரு பாசம் இப்போ இவனுக்கு இந்த சேர்த்துற போதெல்லாம் இல்லாத துக்கம் என்ன ஆச்சுன்னா இந்த ரெண்டு உடம்பையும் காப்பாத்தவனுமே நாம தானே சேர்த்திட்டோம் இவன் ஜேத்தில் இது பிரார்த்தபடி நடக்குது ஆனால் அவனுடைய உணர்வு என்னிருக்குது நாம் தான் சேர்த்தனோம் அப்போ நம்ம நாம் காப்பாற்றணும் நான் இதுக்கு இந்த இந்த இதுக்கு வந்து ஒன்று புருஷனாக இருக்கணும் இல்லை பிள்ளையாக இருக்கும் மனைவியாக இருக்கணும் ரெண்டுக்கு நாம் தான் கடவுள் இது நான் செஞ்சாக போகணும் என்னோடய நான் செய்யணும் எனக்கு இல்லைனாலும் அதுக்கு செய்யணும் இப்படிங்கிற ஒரு பாசம் அந்த பாசத்தில் அந்த உடல் மேலே இருக்கிற பாசம் அப்படி அன்னமய ஒரு பாசம் மனோமய ஒரு பாசம் இப்படி பாதத்தில் வந்து வந்து கடைசியில் ஜீவம் பிரிகிற போது இதுகெல்லாம் போயிருது ஆனால் இவ்வளோ நாள் பிறந்ததுலேருந்து உயிர்வாக வெறுக்கி இதுகளுக்காகவே உழைச்சி இதுகளுக்காகவே பண்ணி இதைவே செய்யணும் இதுகளுக்காகவே கடவுளை வேறு வேண்டாம் ஈ சொன்ன வேண்டான் சம்சாரம் சரியாக குழந்த கடவுளே நான் அஞ்சு வாரம் கோயிலுக்கு வந்துடுறேன் என்ற எனக்கு எந்தவித கஷ்டமில்லாம் பிரசமாக கொண்டுகிறேன் உடம்பு சரியில் போச்சு கடவுளை நான் உனக்கு தீச்சி எடுக்கிறேன் எனக்கு நல்லா பண்ணி கொடுக்குறான் ஆனா இவனே தான் கடவுளா இருக்கிற கடவுள் வந்து இருக்குற நினைச்சிட்டு உண்மை பொருளை உணர வேண்டும் வேண்டவே இல்லை இந்த காரணத்தினால இவன் இவ்வளவு தூக்கப்பட்டு இப்பதான் உணர்ற இது இல்லவே இல்லை இதுல வேற ஏதோ இருக்குது அதை நான் போய் தான் பார்க்கணுங்கிறக்காக வேண்டி அந்த குருவு போய் அடைஞ்சு இதை சொல்கிறேன் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி ஐயனை இது என்னை போய் பிணைச்சிட்டுது தாம்புக்கு ஒரு எப்படி மாட்டை பிணைச்சிட்டுதோ அந்த மாதிரி என்னை பிணைச்சிட்டு இந்த குடும்பங்கிற உலகம்ங்கிற இந்த பின்னலில் இந்த செமையில என்னை கட்டி வச்சுட்டுது இது வரைக்கும் எனக்கு உணரில்லை இப்போ நான் உணர்ந்துருக்குறேன் அதனால் எனக்கு இந்த கோச பாச பின்னலை எப்படியாவது அவுக்குடுங்க சாமி நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவு போய் கேட்டேன் இணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை சட்டிக்க வேண்டும் என்றார் அப்போ இவன் ஏற்கனவே வேண்டிட்டு இருந்தானே அந்த தெய்வங்கள்லாம் அது பொய்யி ஆகாது அதனால் முடியாதுங்கிறக்காக வேண்டி சத்குருக்கிட்ட வந்தான் அந்த சத்குரு யாரா இருக்கிறார்னா வேதங்களை உருவாக்கி அந்த வேதங்களை உபதேசிக்க ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறார் அவரு அவனுக்கு உணர்த்த முடியும் ஏன்னா இந்த ஏழு குருமா இருந்தாலும் உணர்த்த முடியல சர்க்குருவா அவர் தான் உணர்த்துறாரு அப்படி வந்த சர்க்குருவு அதுல இருந்து அவனுக்கு உபதேசம் பண்றார் இந்த உடம்பு நீ அல்ல புராணம் நீயல்ல அந்தகரண நீ அல்ல அவித்தை நீ அல்ல பஞ்சபூதங்களும் நீ அல்ல நீ வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்றார் அப்போ இவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் கேட்டுறான் போட்டு ஐயனை நீங்க சத்தே நீங்கிறீங்க சித்தே நீங்கிறீங்க ஆனந்தமே நீய்கிறீங்க ஆனா இந்த சத்தது சித்தது ஆனந்தம் எதுன்னு எனக்கு தெரியலையே நான் எப்படி காண்றது அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்லும்போது அவர் சொல்றார் அது கைவலியத்தில் ஒத்தோடு சடஞ்சுக்காதி பொருந்து வேதங்களான சிற பஞ்சகோஷ குகை விட்டு வெளியிடுவாராய் நீயே சத்து நீயே சித்து நீயே ஆனந்தம் இதெல்லாம் உனக்கு தெரியாம இருந்த காரணம் என்னன்னா உன்னுடைய சத்துத்தன்மையும் சித்துத்தன்மையும் ஆனந்தத்தன்மையும் நீ அறியாத காரணம் நீ அறியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த உடம்பாகிய ஆறு தத்துவங்களும் நீ என்ன நினைச்ச இந்த உடம்புக்கு அன்னியும் உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த இரு தத்துவங்களாகிய உள்ளம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற அஞ்சு தத்துவங்களையுமே இந்த ஞானேந்திரியங்களாகிய அஞ்சையும் பிராண வாய்க்க அஞ்சையும் கர்மேந்திரங்களாக அஞ்சு இந்த அவித்தை ஜீவன் இந்த இருபத்தி எட்டு தத்துவங்கள் பஞ்சகோஷ பஞ்சபூதங்கள் அஞ்சு இந்த முப்பத்தி ஒன்றுமே அஞ்ஞான சக்தியிலிருந்து வெளிப்பட்டது அதையெல்லாம் நீ உண்மை அப்படின்னு நம்பினால்தான் உனக்கு துக்கம் அதை நீ விட்டு அதையெல்லாம் இந்த முப்பத்தி ஒன்றையும் அறிகின்ற அறிவே நீ அப்படிங்கிறத நீ பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த துக்கம் வராது இந்த பஞ்சகோஷ பிணைப்பு அந்து போயிடும் அப்படின்னா நீ அதையெல்லாம் அறிகின்ற அறிவே நீ என்ற உணர்வோட இந்த பஞ்சகோச குயிலிருந்து வெளிவாப்பா அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த பஞ்சகோஷ குயிலை விட்டு வெளியில்லான்னு அவன் என்ன பண்ணுறான் கண்ணமூடி இப்ப வந்து இந்த உடம்பு நான் ஆறு தத்துவங்களும் நான் அல்ல அந்த கரணம் நான் அந்த கரணமாக இருபது தத்துவங்களும் நான் அல்ல அவித்தையும் நானல்ல அப்படின்னு சொல்லி கண்ணமூடி நின்று பார்க்கறான் பார்த்தா என்ன அவனுக்கு ஐயா சொன்ன மாதிரி இருதான் கணித்தன் உத்திர பஞ்சகோஷ குகைவிட்டு வெளியில்வாராய் அப்படிங்கிற பஞ்சகோஷமும் விட்டு பார்க்கின்ற பொழுதுபாலே விஞ்சியது அது அல்லாமல் வேறென்றும் தெரிய காணேன் அஞ்ஞான இருளையோ என் அகமொன்று அனுபவிப்பேன் பஞ்சமில் குருவே என்ற மகன்மதியை தெளிய சொல்வார் இப்போது இவர் வந்தால் வந்து அழுதான் கேட்டான் சொன்னால் ஈஸ்வரனே தான் அந்த சற்குருவ வந்தார் அவருக்கு இந்த உலகம் என்னான்னு சொல்லிட்டாரு உடம்பு என்னன்னு சொல்லிட்டாரு இந்த இருபத்தி எட்டு தத்துவம் ஒரு தத்துவங்களில் சொன்னாரு ஒன்னாவது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் அந்த அனுத்திய தத்துவமாக பொய்யும் அல்ல மெய்யும் அல்ல பொய் என்றால் பொய் மெய் என்றால் மெய் மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகம் எல்லாம் நினைச்சில அநேக உலகம் நிற்பது அறிவாளன்றோ அப்பா நீ பொய்யேன்னு நினைச்சீன்னா பொய் தான் மெய்யின்னு நினைச்சினா மெய் தான் இது எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த கற்பனையா எல்லாம் தோணும் எப்படி தோணும்னு சொன்னா இந்த காரண சரீரம் தன்னை களைவதை வாருவதில் ஆரணம் பொய் சொல்லாது அதன் அகத்தில் வைத்து பூரணம் ஆகும் என்மேன் புவனங்கள் தோன்றுமென்று தாரணை வந்ததாக தருத்திடும் அவத்த எங்கே காரண சரீரமாக இருக்குது இந்த காரண சரீரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆரணம் பொய் சொல்லாது ஆரணம் வேதம் ஆரணம் பொருள் சொல்லாது அதன் பொருள் அகத்தில் உயிர் அதனுடைய பொருள் அது என்ன சொல்லுதுங்கிற அறுத்து விளக்குங்கள்லாம் நம்முடைய அகத்தில் அதை உதித்து ஆரணம் பொய் சொல்லாது அதன் அகத்தில் வித்து பூரணம் ஆகும் என் நான் வந்து எங்கேயும் சொட்டை இல்லாத ஏகமாக நிறைந்த பொருள் ஆகாயம் எப்படி இங்கே இருக்கிற ஆகாயமே அமெரிக்காவில் இருக்குது கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு அது உதாரணத்துக்கு ஒரு ஆகாயம் சொல்கிற மாதிரி அந்த அதீசமாக ஏகநாயக அருட்பெரும் ஜோதி ஆனந்தோ பிரம்மம் பூரணமாக இருக்குது பூரணம் ஆகும் என்மேல் பூவனங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாக தருத்திடும் அவர்த்து இதெல்லாம் எப்படி வருதுன்னு எப்படி ஆகாயம் எப்பவுமே இருக்குது அது சூரியன் இருக்குது அங்கே ஒரு மேகம் வருது இப்போ ஆகாயத்துக்கு போய் மேகம் மறைக்கவே முடியாது சூரியனும் மறைக்குது எவ்வளோ நேரம் மறைக்கு கொஞ்சம் நேரம் மறைக்கு ஆனால் ஆகாயத்தை மறைக்க முடியுமா அதுபோல பூரணம் ஆகும் என்மேல் புவனங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாகும் தருத்திடும் அவத்த இந்த அவசைக்கெல்லாம் காரணம் எது இந்த மித்தியாக பொருளை சத்தியம் என்று நீ நினைக்கிறனால தான் இதுக்கெல்லாம் வருது அதனால மித்தியா பொருளை மித்தையான்னு மித்தின்னு நினச்சி இந்த புத்திர பஞ்சகோஷ புகை விட்டு வெளியில் வாராய் அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த பஞ்சகோஷத்தை நான் போய் பார்க்கும்போது எனக்கு பால் தான் தெரியுது வேற உண்மை பொருள் தெரியலையே பால் இருள் என்பது என்னன்னா அவித்தியும் மாயும் கலந்த இருக்கிறதுக்கு பேர் பால் பாலா போனவனே அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் அதையும் நம்பி போறனால உலக வழக்கத்தில் அது உண்மை பொருளை அப்படி நம்பி போறதுனால தான் பாலா போனவனே பாலா போனவனு சொல்றாங்க சும்மா விளையாட்ட சொல்ல உலக வழக்கத்தில் வர வார்த்தையை தான் பாலிருள் என்பது மாய என்பதும் அவித்து என்பதும் கலந்தா அங்க இருக்கும் அந்த பாலிருள் என்பதை அந்த பாலிருள் எதனால நம்மகிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு அந்த இருக்கிற பொருளை இருப்பு பொருளை விட்டு போட்டு இல்லாத பொருள் மேல கவனக்கு செத்துனா அருட்பெருஞ்சோதி என்பது ஜோதி என்றால் நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டு இருக்க என்ன உணர்ந்துட்டு இருக்கோம்னா ஒரு ஜோதி வந்தா அந்த இடத்துல இருள் இருக்காது அப்ப இருள் இல்லாமல் போறக்கு ஜோதினு நினைக்கிறேன் ஆனா இந்த அருட்பொருண் ஜோதியாகிய உணர்வு ஜோதி எப்படி இருக்குன்னு சொன்னா இருட்டையும் இருட்டேன்னு காட்டு வெளிச்சத்தையும் வெளிச்சம்னு காட்டு ஆனா இந்த ரெண்டுக்கும் பொதுவாக இருந்து இது வெளிச்சம் இது இருட்டு அப்படின்னு அந்த இது இதுன்னு சொல்லி காட்டிட்டு இருக்குது அதுவே தான் தானாகிய பிரம்மம் தானே தன்னை மறந்ததினால தனக்கு ஆதார தலைவனையும் கண்டாயே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வான் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை என்னை நீ கேட்கியாலே ஈடுபா தேசித்தேனன்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படி சொல்லும் போது ஒரு ஞானம் வருது ஞானம் வந்து இந்த இருள பார்க்கக்கூடிய உணர்வு ஜோதிதான் நீ இங்குறது உணர்த்துறாரு அப்புறம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கையில் இவன் என்ன சொல்கிறான்னா தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் இது வரைக்கும் இந்த குரு சொல்லிட்டு வந்தார் இந்த மாதிரி இது உண்மை இது பொய் இது இருளுங்கிறது பாலிருள் இந்த இருளையும் ஒடியையும் பார்க்கக்கூடிய ஜோதிதை அருட்பெருன் ஜோதினு சொன்னதை அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அப்புறம் தான் நான் வர்றேன் தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாலையும் தள்ளி இந்த பாலிருள் பால் இல்லது அஞ்ஞானம் அவித்தை மாயை மூணு சேர்ந்துதான் பால் பாழையும் தள்ளி இது இருலுன்னு உணர்ந்துட்டான் ஓ இது இருள்னு உணர்ந்தது நாம இருள் வேற இருள் நமக்கு அந்நியமா இருக்குது ஆனால் அதையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாளையும் தள்ளி உள்ளில் வண்டி உள்ள போறேன் ஏன் இவருடைய அந்த உபதேச மகா அந்த சக்தி வைராக்கியம் இதுவரைக்கு விவேகம் வைராக்கியம் சக்தி சம்பத்து மும்மூச்சி தத்துவம் நாலு தத்துவங்களோட தான் வந்தான் இங்க வந்து குரு கிட்ட சிரவணம் மனநம் நிறுத்தியாசனம் பதார்த்த பாவனம் மறுபடியும் இப்ப இவனுக்கு எட்டு சக்தி வந்தாச்சு எட்டு ஒன்பது பத்து வந்துருச்சு பத்து பூரணம் ஆயிட்டான் பூரணமான உடனே என்ன பண்றான் பாளையும் தள்ளி பஞ்சமாம் குருன்னு சொன்ன தத்துவ வழி தப்பாமல் கடந்து பாளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருக்கும் விட்டு அந்த இருட்டு நீங்கிட்டுன்னு சொல்லி பேசாமல் அமைதியா அந்த பிரம்மத்தைவே நினச்சிக்கிட்டு நான் உணர்வு ஜோதி உணர்வு ஜோதி உணர்வு ஜோதி உணர்வு ஜோதி இட விடாமல் அப்படி இருக்கும்போது அந்த இருள் பொய்யான இருளாச்சா இவனை ஒன்றும் அசைக்க முடியாது இந்த மாயினு ஒன்றும் வேலை செய்ய சொல்லி மாயை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அஞ்சு மணிலிருந்து சூரிய உதய வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சு மேலே வாங்கிட்டே வந்து கடைசியில் அந்த அர்ப்பெருஞ்சோதி வெளிப்படுது சூரியன் எப்படி வெளிப்படுது அது போல அருப்பெருஞ்சோதி வெளிப்படுது அப்போ கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்ற நெஞ்சமும் நழிவி நான் வந்து கூடஸ்தனாக இருக்கிறேன் பிரம்மம் பெருசு கூடஸ்தன் ஜெருசுன்றே அந்த நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் ரெண்டு வேற வேறல்ல ஒரே பரக்கிரமமாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நெஞ்சமும் அழி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டார் அந்த பூரணம் அப்படியே சொன்னேன் அந்த அதீத பூரணத்து மேலதான் என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த பூரணத்தை நேரடியாக எப்படி காலையில பெற்றபடியா இருக்கிற அந்த இடத்துல அந்த இருள் நீங்கி ஒளி பார்க்கிறானோ அதுபோல அந்த சமாஜையில இந்த இரண்டற்று ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டார் அப்படியே அந்த அதீ சிவம்பாகிய ஏகநாயகன இவன் மனுஷாரை தரிசித்தான் அப்படி தரிசிக்கும்போது பஞ்ச கோஷங்களை குருவுடைய உபதேசப்பிரகாரமே நீக்கி அந்த நீக்கின கணமே எப்படி ஒரு என்னுடைய குருவு சொல்வார் பழனிய சொல்வார் இந்த முத்தி எப்படி எது அப்படின்னு சொன்னால் ஒரு பானையை கம்முத்தி ஒரு உளுந்து மேலே வச்சா அந்த உளுந்து கீழே வலிந்து உழுகிற நேரம் தான் முத்தி வந்துரும்பார் அப்படி அந்த ஜீவன் இந்த குரு சொன்ன மாதிரி தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழிதப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து காளையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடன் பிரம்மென்ற நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அவனுக்கு அந்த பூரணமாகி அறுப்பெருஞ்சோதியை அவனுடைய நெச சொரூபத்திலேயே விழிப்பு காலத்திலேயே காட்டிட்டேன் ஆனால் இந்த அனுபவத்தில் நீ நிற்கணும்னு சொன்னால் ஒத்துள்ள பொருளுகத்தால் உஷாவல் சிந்தித்தலாகும் சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெரிதலாகும் நித்தம் இப்படி செய்தாக்கால் நிர்வாணம் வருவாய் நீயே அப்படி அந்த பூரண பொருளாவே இவன் ஆயிட்டினா அப்புறம் உனக்கு பிறப்பு கிடையாது இந்த தூல தேகம் வடிதில்லை இந்த துக்குங்களை இல்லை அப்படி உள்ள அந்த பூரணப் பொருளாவே நீ ஆகும் ஆகவாய் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆசிர்வாதத்தை ஏற்று அந்த சீடன் அந்த குரு சொன்னபடி அதை நடந்து தன்னுடைய நிசது ரூபத்தை அடைந்து ஈவன் முக்தி அடைந்து வித முக்தி அடைந்தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தும் இதிகாரும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய தொற்று வணங்கி விளைவரையே கைவல்யன் நவநேதத்தில் இடம்பெற்ற பஞ்ச கோஷத்தை பற்றி மிக அருமையாக நம்மிடையே உரையாற்றி சென்றிருக்க கூடிய தங்கவேல் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குகிறோம்